தினம் ஒரு தகவல் வழங்குபவர் ப ராமலிங்கம் ஆசிரியர் பன்ருட்டி தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் முப்பத்தி மூணாக திகழ்பவர் சாக்கிய நாயனார் அவரை பற்றி உங்களோடு இன்று உரையாற்றுகிறேன் தமிழ்நாட்டில் திரு சங்கமங்க எனும் ஊர் உள்ளது இவ்வூரில் வேளாளர் குலத்தில் சாக்கிய என்பவர் மார்கழி போராடத்தில் பிறந்தவர் லிங்க வழிபாட்டை கண்ணும் கருத்துமாகப் போற்றி ஒழுகி வந்தவர் இளம் வயதிலேயே மெய்ப்பொருளை நன்கு ஆராய்ந்தார் அதனால் அன்புடையராகியும் திகழ்ந்தார் பிறந்தும் இறந்தும் வரும் பிறப்பை வரவேட்டாது இப்பிறவிலேயே அதனின்றும் நீங்குவேன் என்று எண்ணி அதற்காக உண்மை வழியை காண வேண்டுமென நினைத்து காஞ்சிபுரத்திற்கு வந்தார் அங்கு முதலில் சாக்கியர்களை நாடினார் சாக்கிய நூல்களை கற்றார் பௌத்த சமய முடிவும் ஏனைய சமய முடிவையும் உண்மைப் பொருளை காட்டாது அழிவில்லாத சைவ நன்னறியே உண்மைப் பொருள் எனும் நன்னு நல்லுணர்வு பெற்றார் சிவநெறி என்றே உண்மை நெறி என்பதனை திருவொருளால் உணர்ந்து அறிந்தார் சாக்கியர் என்றும் அழிவில்லாத சிவ நன்னெறியே உண்மை பொருள் என்பதையும் ஒருவன் என் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் சிவபெருமானின் திருவடுகளை மரவாதிருத்தல் ஒன்றே உறுதிப்பொருள் என்பதை உணர்ந்து கொண்டார் இருப்பினும் தனது பௌத்த கோலத்தை கலைக்காமல் சிவபெருமானைத் துதிக்கத் தொடங்கினார் ஒருநாள் புதிய இடத்தில் சிவலிங்கத்தை கண்டதும் உடனே அர்ச்சனை செய்ய விரும்பினார் ஆனால் அங்கே பூக்கள் இல்லாமையால் கீழே கிடந்த கற்களையே பூக்கள் என எண்ணி சிவலிங்கத்தின் மீது எரிந்து அர்ச்சனை செய்தார் தொடர்ந்து சிவலிங்கத்தின் மீது கல்லால் அர்ச்சனை செய்த பின்னரே உணவருந்துவதையும் பழக்கமாக வைத்திருந்தார் ஒருநாள் மறந்து போய் சாப்பிட் நினைக்கவே உடனே கவலையுடன் ஒரு பெரிய கல்லெடுத்து சிவபெருமான் மீது எரிந்து துதிக்க ஆரம்பித்தார் சாய்க்கிறது அன்பை சிவபெருமான் ஏற்று காற்றி தந்தருகினார் அன்றிலிருந்து சாக்கிய நாயனார் என மக்களால் போற்றப்பட்டார் இவரது வாழ்விலிருந்து அன்பால் செய்யப்படும் எந்த செயலாலும் செயலிகளும் பலன் கிட்டும் என்பதும் உணர்த்து உணர்த்துக்கிட்டது அதனால் நாம் அனைவரும் சிவனாலயத்திற்கு செல்வோம் சிவனை வணங்குவோம் நாயன்மார்களை வணங்குவோம் நாம் அவர்கள் அருளை பெறுவோம் சிவனடியார்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகள் செய்வோம் சிவத் தொண்டுகள் செய்வோம் நோய் நொடியின்றி நலமுடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்